பெருமை நுழைய மாட்டார் என்று நபி அவர்கள் கூறினார்கள் அப்போது ஒருவர் ஒரு மனிதர் தன் ஆடை அழகாகவும் தன் செருப்பு அழகாகவும் இருந்து விரும்புகிறார் இது பெருமையாகுமா என்று கேட்டார் அழகானவன் அழகை விரும்புகிறான் பெருமை கொள்வது சத்தியத்தை நிராகரிப்பதும் பிற மக்களை கேவலமாக எண்ணுவதுமாகும் என்று கூறினார்கள்